ீிாமூர் சுந்திரூத்திரம்ீம்ாஷியம் மேஷி கம்மி நமாலம் மாதராசை புருந்திர் புருருந்தாருள்ளம் தன்லந்தரத்தின் நிலங்களினும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக்க நாயகன் பதங்கள் போற்றி கைவல்ய தத்துவ விளக்கப்படலம் பத்தாவது பாடு சொன்னது கேட்க மாட்டா தொண்டனானாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே உன்னது பிறவி மாற்றும் உபாயம் ஒன்றுண்டென்றீரே இன்னதென்றதை நீர் காட்டி ஈடேற்றல் வேண்டும் என்றான் அடங்கிய விறத்தியான் என்றறிந்த பின் செரிந்த மண்ணின் குடம்பயுட்புழுமுன் ஊதும் குளவியின் கொள்கைப்போல தொடங்கிய குருவும் ஆன்ம ஸ்வரூபமே மறுப வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் உபதேசம் சிஷ்யனுக்குடைய தகுதிகளெல்லாம் சொன்னார் ஆசிரியர் பிறகு அவன் முறைப்படி குருவை அணுகினான் குருவை அணுகி அவன் சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கான ஞானத்தை அனுகிரகம் செய்ய வேண்டுமென்று பிரார்த்தித்தான் அவரும் அவனுக்கு அபயப்பிரதானம் கொடுத்து அவனுடைய பயத்தை போக்கி அவனுக்கு ஆதரவு காட்டி அவனுக்கு உபதேசிப்பதாக சங்கல்பம் செய்து கொண்டு பிரதிஜை செய்தார் நான் சொன்னதை கேட்டால் உனக்கு சம்சார துக்கம் நீங்கும் என்று சொன்னார் உடனே மீண்டும் அவன் வணங்கி நான் சொன்னதை கேட்ட கேட்காவிட்டாலும் கூட என்னை திருத்துவதற்கு உங்களுக்கு த அதிகாரம் இருக்கிறது உண்மையை நீங்கள் உபதேசித்து என்னை கரையேற்ற வேண்டும் காட்டி ஈடேற்றல் வேண்டுமென்றான் அவனுடைய தன்மையெல்லாம் பார்த்த குருநாதர் இவன் அகங்காரம் இல்லாதவன் கர்வம் இல்லாதவன் ஆகினால் அடங்கிய விறத்தியான் என்று அறிந்த பின் அது தெரிந்து கொண்ட பிறகு இவனிடம் பணிவு இருக்கிறது பணிவு இல்லாத இடத்தில் ஞானம் வேலை செய்யாது எனவே பணிவு இருக்கிறது என்று அறிந்து குருவும் ஆன்மஸ்வரூபமே மறுப வேண்டி உடம்பினுள் ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே தொடங்கிய உபதேசத்தை தொடங்கின குருநாதர் எல்லாம் மங்கள ஸ்லோகமெல்லாம் சொன்னார்னு பிரதம பண்ணிக்க மனசுக்குள்ளே அவர் பிரார்த்தனை பண்ணிவிட்டார் குருவெல்லாம் பிரார்த்தனை செய்து கொண்டார் நாமிக்கணும் குருவும் பார்த்து ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி ஜீவன் தன்னுடைய சொல்லுவாங்க பிரம்மம் சொல்லுவார்கள் ஆத்மாவுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை தன்மயமாக உணர வேண்டி மறுவ வேண்டின அதுதான் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் இந்த ஜீஸ்வரூபமெல்லாம் மித்யாஸ்வரூபம் என்று அவன் உணரவேண்டி உபதேசம் ஓதுவாரே ஆளை பார்த்து ஓதுறதில் ஆளில் இருக்கக்கூடிய அந்த ஜீவ தத்துவத்தை பார்த்து சொல்கிறார் இப்போ ஷரீரத்துக்கு பிராதானியம் கிடையாது அந்த ஷரீரத்தில் இருக்கக்கூடிய அந்தக்கரணத்தில் சித்த சுத்தி முக்கியம் அந்த அந்த சித்த சுத்தியோடு கூடியிருக்கிற அந்த சாபாச அந்தகரண ஜீவனை பார்த்து தான் உபதேசம் பண்ணுறார் அதில் ஜீவன்தான் தன்னை வந்து ஜீவத்வத்தை நீக்கி ஆத்மத்துவம் ஆத்மத்துவம்னா என்ன ஆத்மாவாக இருக்கும் தன்மை ஆத்மாவாக இருக்கும் தன்மைங்கிறது ஆத்மாவே தன்மை வேற இல்லை ஆத்மாவாக இருப்பதை நன்கு உணர்வதற்காக உபதேசத்தை ஓதுவார் உபதேசம் செய்வாராயினார் ஓதுவாரேன்னா உபதேசிக்க தொடங்கினாரேன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறார் செரிந்த மண்ணின் குடம்பையுட்புழு முன் ஊதும் குளவியின் கொள்கை போல அதுக்கு விடையாசிரியர் சொல்கிறார் குளவியானது புழுவை கொட்டி பார்த்து மிக துடிப்பதையும் துடியாமல் கிடப்பதையும் ஒழித்து மத்திய துடிப்புடையதை எடுப்பது போல குருவும் இயற்கை குணம் சோதித்து என்னும் விதிப்படி ரொம்ப க இது இது பண்ணிட்டுருக்கிறவனுக்கும் சொல்ல முடியாது ஒன்றும் சுவாரஸ்யமே இல்லை ஏனோ தானோன் இருக்கான் அவனுக்கும் டீச் பண்ணி பிரயோஜனம் இல்லை அதனால் அது மாதிரி இயற்கை குணம் சோதித்து அது வந்து எப்படி அது சோதிக்கிறது அதில் தாத்பரியம் இங்கே என்னென்னா மத்தியமமாக இருக்கிறத பார்த்து தான் இந்த குழவியை இது பண்ணுவான் மிக துடிப்பதையும் துடியாமல் கிடப்பதையும் ஒழித்து மத்திய துடிப்புடையதை எடுப்பது போல் குருவும் அவனுடைய ஸ்வாவத்தையெல்லாம் நன்கு சோதித்த பிறகு உபதேசிக்க புகுந்தமையின் குளவியின் கொள்கை போல எப்படி அது வந்து டெஸ்ட் பண்ணி பண்ணுறதோ அது மாதிரி வெறும் டெஸ்ட் இங்கே அந்த டெஸ்ட் பண்ணுறதுல தான் இங்கே வந்து திருஷ்டாந்தத்தினுடைய சாமியம் மற்ற அம்சங்கள்ல இல்லை எப்படி அது சோதித்து அதை சரிப்படுத்துகிறதோ அது குழவியை இது பண்ணுறதோ அது மாதிரி என்றும் பந்தமுடையவன் ஜீவனாதலால் ஜீனை பார்த்து என்றும் கூறினார் ஆத்மாவுக்கு பந்தம் கிடையாது ஜீவனுக்கு தான் பந்தம் இருக்கு அந்த ஜீவத்தன் ஆத்மா தான் ஜீவனாக தன்னை கருதிருக்கு அதனால் இப்போ ஜீவனாக கருதி கொண்டிருக்கிறவனை பார்த்து உபதேசம் பண்ணினார் இப்படி அதில் இன்னும் விளக்கமாக சொல்கிறார் இன்னொரு கைவல்லிய நவநீத வச்சனை விடா வினாவிடை ஒரு இது பிரமரக்கீட்டன் நியாயம் பிரமரம்னா ஒரு வகையான வண்டு குலவி கீட்டம்னா புழு நியாயம்னா திருஷ்டாந்தம் பிரமரக்கீட்டம் நியாயம் பிரமரம் என்றால் குளவி கீட்டம் என்றால் புழு நியாயம் என்றால் திருஷ்டாந்தம் அப்படி சொல்கிறார் குழவி பச்சை நிறமுள்ள ஒரு வகை புழுவை கொட்டி பார்த்து மிகத் துடிப்பதையும் துடியாமல் கிடைப்பதையும் ஒழித்து மத்தியம்துடைப்புடையதை பிடித்து வந்து தனது கூட்டிற்குள் வைத்து அதை கொண்டு கூட்டுக்குள்ளே சில காலம் வரை ஒவ்வொரு நாளும் தனது கூர்மையான மூக்கினால் அப்புழுவை கொட்ட அப்புழு அது த கொட்டுவதனாலாய வருத்தத்தை பொறுக்க முடியாது வருத்தமுற்று இடைவிட்ட போதெல்லாம் குழவி வந்து கொட்டுமே என்னும் பயத்தினால் எப்போதும் அதனையே நினைத்து கொண்டிருந்து சில காலத்தில் அக்குழவியின் வடிவாய் விடுகின்றது என்பதாம் இது அதையே நினச்சிட்டு இருக்குமா வந்துருமோ கொட்டிடுமோ ஒட்டுவோன்னு நினச்சி நினச்சி அது குழவையாக மாறிவிடுவான் இவ்வாறே நானே பிரம்மம் என்று இடையீரின்றி பாவிக்கின்றவன் பிரம்மே ஆவன் என்பது துணி பொருளாம் இந்த தாரஷ்டாந்த திருஷ்டாந்தத்தினுடைய தார்ஷ்டாந்தம் என்னென்னா அது மாதிரி நான் பிரம்மம் அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைக்க நினைக்க அவன் பிரம்மமாகவே பிரம்ம வேத பிரம்மஐவ பவத்தை இங்கே பாவனைன்னா ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் பாவனைன்னா இது வந்து இல்லாத ஒன்றாகிறதுல இருக்கிற ஒன்றை திரும்ப திரும்ப நினைக்கிறது யதார்த்த சுரூபத்தை திரும்ப நினைக்கிறது இதனால் வந்து நான் ஒரு பொழுதும் கோபம் இல்லாதவனாக இருப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் பாவனை அதெல்லாம் கோபம் இல்லாதவனாக இருப்பேனாக அப்படின்னு தினம் தினம் தியானம் பண்ணால் கோபம் போயிடும் அது வந்து இல்லாத ஒன்றை இருக்கும்படி செய்கிறது நம்மக்கிட்ட அந்த அந்த கிரணத்தில் அந்த குணம் இல்லை கோபம் இல்லாத குணங்கிறது இல்லை அந்த குணத்தை நாம் விருத்தி பண்ணுறோம் திரும்ப திரும்ப நான் கோபிக்க மாட்டேன் எந்த சூழ்நிலையுன்னு கோபிக்க மாட்டேன் எந்த காரணத்தை கோபிக்க மாட்டேன் திரும்ப திரும்ப தியானம் பண்ணி அது மயமாகறோம் அது வந்து அது என்ன சொல்கிறது அபாவமாக இருந்ததை பாவமாக்கிறது இங்கே அப்படி இல்லை யதார்த்த ஸ்வரூபத்தை சிந்தனை பண்ணுறது ஆனால் அதை பாவிக்கிறதுன்னு உபா உபச்சாரமாக சொல்கிறோமே தவிர அப்படி இல்லை அந்த தன்னுடைய அந்த அந்தக்கரணத்தில் இருக்கக்கூடிய இவன் ஜீவன் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை நினைக்கிற நினைக்க இந்த அயதார்த்த ஸ்வரூபத்தை பற்றின விறத்தி போயிடும் யதார்த்த ஸ்வரூபத்தின பற்றின விருத்தி பலமாயிடும் நான் தேகங்கிற என் விற்த்தி பலமாயிருக்கு வேதாந்த சிரவண மரண நிதித்தியாசனத்தினால அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தி பலமாயிடுறது அஹ அகம் பிரம்மாஸ்மிங்கிற விருத்தி சத்தியமான வஸ்துவை பற்றின விறத்தி அகம் தேஹோஸ்மிங்கிறது மித்யாவை ஆகல அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தி பலமான உடனே அப்புறம் என்ன கேட்கணும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தி பலமாகும் போது எந்த விதமான தேகத்தில் இருக்கக்கூடிய தர்மங்களையோ குணங்களையோ எதையுமே குறித்து சந்தோஷமோ வருத்தமோ இந்த ஸ்தூல சூக்ம சரீரங்களில் இருக்கக்கூடிய குணத்தையோ தோஷத்தையோ நினைத்து மகிழ்வதும் இல்லை வருத்தப்படுவதும் இல்லை கட்டோபனிஷத் ஹருஷோகாதி மகிழ்ச்சியையும் வருத்தத்தையும் வெல்லுகிறான் அப்படின்னு சொல்லியிருக்கு தம் துர்தர்ஷம் குடமனு பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம் அத்யாத்மயோகாதி கமேன தேவம் மத்வா தீரோ ஹருஷோகௌ ஜஹாதி முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி பதிமூணாவது மந்திரம் அதனால் கட்டோபனிஷத்தில் எதையோ பார்க்கப்படாது கட்டோபனிஷத்தில் முதல் அத்தியாயம் ரெண்டாவது வள்ளி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் பன்னெண்டாவது மொத்தம் விஷயத்துக்கு வருவோம் விஷயத்துலாம் இருக்கும் அகம் பிரம்மாஸ்மிங்கிற விறத்தி பலமாயாச்சுன்னு சொன்னால் அப்புறம் வந்து சம்சாரம் சம்சாரம் சத்தியங்கிற விற்பி தானாக போயிடப்போது அதற்கு தாற்பயமே கிடையாது உலகத்தை பற்றின விறத்தியில் தாற்பயமே கிடையாது சரி ஆக உபதேசம் ஓதுவாரே எதுக்கு சொல்கிறேன்னா ஜீவனை பார்த்து ஆன்மஸ்வரூபமே மறுவ வேண்டி குழவியின் கொள்கை போல குழவி எப்படி இந்த பிரமர கீடன் நியாயம் குழவி எப்படி அந்த இதை கொட்டினது உடனே அந்த குளவி அந்த புழு புழுவானது நினச்சி நினச்சி அதுவாக ஆயிடுறதோ அது மாதிரி இவரும் சோதித்து பார்த்து தான் இவர் எடுத்திருக்கார் கொண்டு போட்டிருக்கார் கொட்டிருக்காருன்னு அவன் புரிஞ்சுக்கணும் இவன் வந்திருக்கான் அதுக்காக வேண்டிய அவன் தானே வந்தான் இவரை எங்கே கொண்டு போட்டாலும் வந்து திருஷ்டாந்தத்தினுடைய சாமியத்தை பார்க்கணும் வந்த உடனே அவனை சோதித்து பார்த்து எப்படி அது சோதிக்கிறதோ அது மாதிரி சோதித்து பார்த்து அது எப்படி அந்த புழுக்குழுவியானது நினச்சி நினச்சி அது மயமாக அது மாதிரி இவனும் பிரம்மஸ்வரூபத்தை நினச்சி நினச்சி அதை மாதிரி ஆகிறது அப்போ திருஷ்டாந்தத்தை தாஷ்டாந்தத்தில் எந்த அம்சம் சாமியம்னு பார்க்கணும் சோதிக்கிறதுல சாமியம் சோதிக்கிறதுல சாமியம் அதே மாதிரி இந்த ஸ்வரூபத்தை நினைக்கிறதுல சாமியம் குழவி அதை நினைக்கிறது இவன் தன்னுடைய சுரூபத்தை நினைக்கிறான் அதில் சாமியம் ஆக நினைப்பதில் சாமியம் சோதிப்பதில் சாமியம் மற்றதுலாம் சாமியம் கிடையாது ஜீவனை பார்த்து உபதேசம் ஓதுவாரே அடுத்த பாட சம்சார நிவிற்த்தி இனி உபதேசிக்க தொடங்கி அது வந்ததற்கு காரணமும் அவதியும் உபதேசிக்கின்றார் அது வந்ததுக்கு காரணம் சொல்கிறார் அது வந்து அதுக்கு அதுக்கு வந்து முடிவு எப்படின்னு சொல்கிறார் சம்சார நிவிற்த்தி உபாயத்தை உபதேசிக்க ஆரம்பிச்சுட்டார் அப்படி உபதேசிக்க ஆரம்பிக்கிற போது என்ன பண்ணுறார் சம்சார காரணத்தையும் சம்சார நிவிற்த்தி உபாயத்தையும் சொல்கிறார் சம்சார நிவிற்த்தி எப்போ சம்சார காரணம் என்ன அப்படிங்கிற விஷயம் வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திறந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தைபோல் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் போதமாராயும் தன்னை தான் என்றறியும் தானே, வாராயன் மகனே தன்னை மறந்தவன் பிறந்திருந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தைபோல் சுற்றி சுற்றி பேராத காலனே பிரமையில் திரிவன் போதமாராயும் தன்னை தான் என்றறியும் அவ்வளவும் தானே வாரா என் மகனே சிஷியனை பார்த்து சொல்றாரு வாரா என் மகனேன்னா என்ன அர்த்தம் ரொம்ப அன்போடு இருக்கணும்னு தெரியுது குருநாதர் வாடா அப்படின்னு சொல்லி எந்தியா சொல்றதா மரியாதை இல்லாமல் இருக்க அன்பை வெளிப்படுத்துறார் குருநாதனும் தன் அன்பை வெளிப்படுத்துகிறார் அவருக்கு சர்வாத்ம இருக்கிறதுனால யாரிடத்துலையும் அன்பை வெளிப்படுத்துவது அவருக்கு எளிது என்னால் அன்பை வெளிப்படுத்துகிறார் வாராய் வாராய்னா ஏற்கனவே இருக்கான் கொஞ்சம் பக்கத்தில் வா கொஞ்சம் கவனமாக கேளு நான் சொல்கிற விஷயத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் தன்னை வாராய் என் மகனே தனது சந்நிதியில் கேட்டுக்கொண்டிருப்பவனை வாரா என் மகனே என்றது யான் உபதேசிக்கும் உபாயத்தில் சித்தத்தையும் ஸ்ரவணத்தையும் சாவதானமாக்கி கொண்டு கேழென்று அவனை அபிமுகமாக்கியது என்க அபிமுகமாக்கியது வந்து கொஞ்சம் சாவதானம் சித்தத்தையும் ஸ்ரவணத்தையும் ஸ்ரவணம்னால் இங்கே ஸ்ரோத்திரேந்திரியம்னு அர்த்தம் ஓ மனசும் காதும் சரியாக இருக்கட்டும் காதில் மனசு இருக்கட்டும் மனசு காதில் இருந்தால் தான் சொல்கிற விஷயம் மனசுக்கு போகுங்கிறார் அதனால் சமைய அவதானம் கு கிருப்பையா தியான் தீஜியேம்மா இந்த ரயில்வே ஸ்டேஷன்லாம் ட்ரெயின் ஸ்டேஷன் ட்ரெயின் வர்றதுக்காக வேண்டி கிருப்பையா தியான் தீஜியேம்மா ப்ளீஸ் அட்டென்ஷன் அதுக்கு அது இங்கிலீஷில் இப்போ அட்டென்ஷனுங்கிறத தமிழ் சம்ஸ்கிரு ஹிந்தியில் சொல்கிற போது கிருப்பையா தியான் தீஜியே அது மாதிரி நீங்கள் வாராயன் மகனே அப்போனே கொஞ்சம் கவனமாக கேளு நான் சொல்கிற விஷயத்தை நேரம் வீணாக போக வேண்டாம் உனக்கும் வேஸ்ட்டாக போக வேண்டாம் எனக்கும் வீணாக போக வேண்டாம் திரும்ப ரொம்ப நேரம் சொன்னதுக்கப்புறம் என்ன சொன்னீங்கன்னா கோபம் வருமா வராதா ரொம்ப நேரம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பித்த போது மனசு இங்கே இருந்தது அதுக்கப்புறம் எங்கேயோ போயிடுது என்ன சொன்னீங்களே கொஞ்சம் சொல்லிடுங்களேன் சில சமயம் என்ன ஆயிடும்னா அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம ஏதோ ஒரு ஜோக் அடிச்சிருப்போம் எல்லாரும் ஒரு நாலஞ்சு பேர் சிரிச்சு விடுவாங்க ரெண்டு பேரும் சிரிக்க மாட்டாங்க அவங்க என்ன அந்த ஜோக்கு சரியாவுங்க கேட்கல உடனே என்ன என்ன என்ன சொன்னார் என்ன சொன்னார் சொல்லு சொல்லு அவனுக்கு பக்கத்தில் அவனுக்கு அடுத்ததை கேட்க முடியாது அதுக்குள்ளே இன்னொரு ஜோக்கு வந்துடுதுன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுறது சரியாக கேட்காத காரணம் இது எல்லாேருக்கும் அனுபவம் எல்லாேருக்குமே இந்த அனுபவம் கொஞ்சம் நேரம் இப்படியே கேட்டுருப்போம் கொஞ்சம் டல் அடிக்கிறது போர் அடிக்கிறதுன்னு வச்சுக்கோமே வேறையாக யோசிச்சுட்டு இருப்போம் சரி தலையாட்டோம் என்ன பண்ணுறது உட்காந்துட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது உட்காந்துட்டு அது நம்ம நெ இயற்கை குணந்தானே அதில் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா சாவதானம் அதனால்தான் சாவதானம்ங்கிற வார்த்தை இந்த கல்யாணத்துலையே கல்யாணத்தில் வந்து நம் இந்த நம்ம தமிழ்நாட்டு பிராமண கல்யாணத்தில் இல்லை அது க இந்த ஆந்திரா கர்நாடகாவிலாம் இருக்குது ஆந்திரா கல்யாணத்துல எல்லாம் எல்லாத்துலேயும் இருக்குது சுலக்னே சாவதானா சுமுகூர்த்தே சாவதானா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இது சொல்லுவான் இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைங்க நடுவில் ஒரு தரையை போட்டுப்பான் ரெண்டு பேருக்கு தலை ராட்சதை போடணுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அது தெலுங்கு பிராமணா இருக்குது சுலக்னே சாவதானா சுமுகூர்த்தே சாவதானா அப்படின்னா என்ன இடத்துனா ரொம்ப கவனமாக இருக்கும் லைஃப்பில் தேவர்களெல்லாம் உங்கள் கவ நேரத்தை நல்லா கவனிக்கட்டும் உங்கள் நேரத்தில் உங்களுக்கு நல்லா கொடுக்கட்டும் அது மாதிரி சாவதானம் சம்மக் அவதானம் குரு அவதானம் குரு அவதானம் மகத நல்லா பரிபூர்ணமாக கான்சென்ட்ரேட் பண்ணு நான் சொல்கிறது அவதானம் அது மாதிரி அதுலேருந்து வந்து தான் சமாதி எல்லாம் சமயக்காதி சமாதி அதனால் இதெல்லாம் இதெல்லாம் திய தாத்துவோட பல ஃபார்ம் இது திய தாத்துவோட இங்கேயும் கிராமர் போக மாட்டேங்கிறது கிராமர் எடுத்து எடுத்து கடைசியில் எதை எடுக்க போகிறோன்னு தெரிய போகிறது இல்லை எனக்கு கொஞ்சம் நாளில் அதனால் திய தாத்துவோட ரூபம் இது இப்படி இப்படிலாம் மாறி பல ரூபங்கள் எடுக்கிறது நல்ல சாவதானம் வாரா என் மகனேன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து உட்காந்துருக்கேன் அவனை வாரா என் மகனேன்னா என்ன அர்த்தம் நீ இங்கே இருந்தால் உடம்பு இங்கே இருந்தாலும் நிஜமான ஆள் இங்கே வாப்பா திடீர்னு அவனுக்கு வந்துட்டேன் வீட்லேருந்து எல்லாம் விட்டுட்டு வந்துவிட்டேன் என்ன பண்ணுறாங்களோ தெரியலப்பாவோம் அப்பா அப்படின்னா அப்பா என்ன பண்ணுறாங்களோ அவங்க என்ன பண்ணுறாங்களோன்னு தோணி எடுத்துன்னு வச்சுக்குவேன் அப்புறம் என்னை வாரா என் மகனேன்னு பதினைஞ்சூர் கூப்பிட்டாலும் வரமாட்டான் அதனால் வந்து இவன் மகனை அவனுக்கு அப்பா ஞாபகம் கொடுத்தும் இவர் இவர் வாரா என் மகனேன்னு சொன்னதுனால அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துடுச்சா எங்கள் அப்பா இப்படி கூப்பிட்டதே இல்லையே இவர் எப்படி கூப்பிட்றாரு தொமேவ வித்யா தொமேவ மாதா சித்தாஸ் தொமேவா சொல்ல வேண்டிதான் அவன் அங்கே எல்லாம் ஞாபகம் நடந்த சண்டை போனேன் எல்லாம் ஞாபகம் வந்துடும் கடைசியில் வேதாந்த தவறு பாக்கெல்லாம் கேட்கும் வாரா என் மகனே இது வந்து அவனை கவனத்தை திருப்புறதுக்காக கீதையில் கூட கிருஷ்ணர் அடிக்கடி ஸ்ருணு ஸ்ருணுங்கிறார் அர்ஜுன பகவானுக்கே இந்த தகராறு இருக்குது இப்போ வந்து ஏன்னா அவருடைய இதுலேருந்து என்ன தெரியுது கடவுளாகவே இருந்தாலும் சிஷியம் அப்படி தான் இருப்பான்னு தெரியுது கடவுளே டீச் பண்ணுறார் அப்படி இருந்தால் கடவுளை பார்த்து அவரோட கவனமாக கேட்டுக்கூடாதுன்னா அவர் அடிக்கடி ஸ்ருணு ஸ்ருணுங்கிறார் கேள் கேள் அதனால தான் வந்து தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும்னா வாராயன் மகனே அதுக்கு வேறு அர்த்தமெல்லாம் இருக்கு வேறு விஷயம் த வாரா என் மகனே போகிறோம் மகனே அது வந்து தாத்த கிருஷ்ணன் சொன்னார் ஹே தாத்த நஹி கல்யாண கஷ்டித் துர்கத்திம் தாத்த கச்சதி வாரா மகனே தன்னை மறந்தவன் தன்னை மறந்த தன்னை மறந்தவன்னா தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை மறந்தவன் என்ன பண்ணுறான்னா பிறந்து இறந்து திரிவன் பிறந்து இறிந்து ிவன் பிறந்து இறந்து திரிவன்னு சொன்னால் சம்சாரத்தில் உழல்வன் இப்போ ஜனனாரங்கிறதுக்கு என்ன ஜன்ம மரண பிரவாக சம்சாரா பஜகோவிந்தான் பார்த்துட்டோம் இகசம்சாரே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் அதுதான் ரொம்ப சௌரியம் சம்சாரத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அருமையான ஸ்லோகம் அது இகசம்சாரே இப்போ ஏற்பட்ட இந்த உலகத்தில் இந்த சம்சாரத்தில் தன்னை மறந்தவன் இதிலிருந்து ஒன்று தெரியுது தன்னை மறந்ததினால்தான் சம்சாரம் தன்னை நினைத்தால் சம்சாரம் இல்லை அப்போ சம்சாரம் வர்றதுக்கும் சம்சாரம் போகிறதுக்கும் என்ன காரணம்னா மறப்பு நினைப்பு தாய்மாரவர் சொல்லிவிட்டார் பிறப்பும் இறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்து வந்ததென்று எண்ணியான் பார்க்கில் மரப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச வா மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி ஒப்பிடுகனால தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து திரிவன் திரிவன்னா திரிஞ்சுட்டு இருப்பான் அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிற தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி திரிவன் தீராத சுழற்காற்று இந்த சுழல் காற்று சில சமயம் வந்ததுன்னா இப்படியே சுற்றிக்கிட்டே போயின்ண்டே இருக்கும் அப்படியே இங்கிருந்து ரிஷிகேஷ் தாண்டி போயிகிட்டே இருக்கும் இமயமலையை தாண்டி அப்படியே போயிகிட்டே இருக்கும் சைனாலெல்லாம் உள்ளே போயிடுவது ரஷ்யாலாம் போகும் அந்த சுழல் காற்றில் வந்து ஒரு குப்பை வந்துடுச்சுன்னா பார்த்துருப்போம் அப்படியே சுற்றிக்கிட்டே போகும் இந்த குப்பை அது மாதிரி சுத்தரான உதாரணம் சொல்கிறாரு தீராத சுழற்காற்றுற்ற சுழற்காற்றிலாகப்பட்ட திறனம் போன்று இது கைவலை நவநீத வச்சன வினாவிடையோட விளக்குது திருணம் போன்று சுற்றி சுற்றி மாறி மாறி பிறந்து பிறந்து அது மாத்திரமில்லை இவர் தமிழில் இவர் அதே தான் நீங்காத சுழற்காற்றிலாகப்பட்ட திறனம் போல் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றினா என்ன அதுக்கு விளக்கம் இகலோகத்திலிருந்து பரலோகத்துக்கு போவதும் பரலோகத்திலேருந்து மீண்டு இகலோகத்தில் தலைகீழாக வீழ்வதுமாய் அல்ல அப்படிலாம் சொன்னால் புரியும்னு பார்க்குறாங்க அப்படின்னு நமக்கு எங்கே புரிய போகுது த வீழ்வதுமாய் மேலே போவார் மேலேருந்து கீழே வரார் இகலோகத்திலேருந்து பரலோகம் பரலோகத்திலேருந்து மீண்டும் இகலோகத்தில் தலைகீழாக விழுவானா அது பறக்கிறத இப்படி தானே முதல்ல தலை தானே வருது அதனால் வந்து தலைகீழாக விழுறதுங்கிறது அந்த அர்த்தத்தில் இருக்கணும் அப்படி அர்த்தம் நினைக்கிறேன் அல்ல தலைகீழாய் வீழ்வதுமாய் பேராத காலநேமி பிரமையில் பேராத காலம் காலம்னால் பேராத காலம்னா ஓயாத காலம் காலம் எங்கே ஓயிடுது போயிட்டே இருக்குது முடிவில்லாமல் காலமானது காலம் எப்போ தொடங்கிது தெரிகிறது தொடங்கிதுன்னு கேட்டாலே என்ன ஆகும் காலத்தத்துவமே புரியாதுன்னு அர்த்தம் காலம் எப்பொழுது தொடங்கியது என்றே தெரியாது அனாதிகாலம் சொல்லிவிடுறோம் ஒரே வார்த்தையில் அதனால் காலமே விசேஷமான விச்சி விசித்திரம்தான் ரொம்ப விசித்திரமான ஒரு தத்துவம் இல்லை பேராத காலநேமி ஓயாத காலச்சக்கரம் சுழன்று கொண்டு இருக்கிறது இந்த நேமின சக்கரம்னு அர்த்தம் நேமிஹி அரிஷ்டநேமிஹி பத்ரங்கருணேபி வருது இல்லையா அதில் வந்து அரிஷ்டநேமிஹி அதில் காலச்சக்கரம் நேமி பிரம இல் என்ன சுழற்சியில் பிரமையில்னால் ஏற்கனவே சுற்றினர் இது பிரமணம் பிரமணம்னா என்ன சுற்றிக்கின்றே பிரமதி மயங்குகிறான் தலை சுழலுகிறது எல்லாம் சொல்கிறோம் இல்லையா மம சிரஹா பிரமதி அப்படின்னா என்னுடைய தலை சுழலுகிறது சம்ஸ்கிருத படிக்கிற போதுன்னு அர்த்தம் அதனால் வந்து பேராத காலநேமி பிரமையில் நம்ம கிளாஸில் இல்லை சும்மா சொல் திரிவன் திரிவன் சொன்னால் தெரிஞ்சுகிட்டே இருப்பேன் இப்போ இதை தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து திரிவன் அந்த திரிவன்கிறதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் தீராத சுழற்காற்றுற்ற செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிறமையில் திரிவன் இந்த காலச்சக்கரத்தில் உழன்று கொண்டே இருப்பான் அனா பரந்த கல்ப கோடி காலமாக உழன்று கொண்டே இருக்கிறான் போதம் ஆராயும் தன்னை போதம் ஆராயும் தன்னை போதம் ஆராயம் தன்னைனா இவர் விளக்கம் ஞான திருஷ்டியினால் ஞான திருஷ்டின்னா ஞானத்தினால் அர்த்தம் அறிவால் அர்த்தம் யான் யார் என்று தன்னை தான் என்று அறியும் அவ்வளவும் தானே தன்னை தான் என்று அறியும் அறியும் பொழுது அவ்வளவும் தானே நீங்கும் அர்த்தம் அவ்வளவு அவ்வளவு வரைக்கும் தான் இருக்குது எது வரைக்கும் இந்த சம்சாரம் இருக்கும்னு கேட்டால் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே இருக்கும் அர்த்தம் அவ்வளவும் தானே திரிவன் அர்த்தம் தன்னை திரிவனில் திரும்பவும் சப்ளை சேர்த்துக்கணாது போதம் ஆராயும் போதம் ஆராயுங்கிறதுக்கு இவருடைய விளக்கம் ஆதலால் பரிபாகமுள்ள ஒருவன் சர்க்குரு வாயிலாக வாயிலாக தன்னை ஜீவனையும் அடுத்தது காலச்சக்கரையில் சுழலா நிற்பன் இது பற்றி திரு திருமந்திரம் நல்ல விளக்கம்லாம் கொடுக்குறாங்க தன்னை அறிந்தவன் பிறவீர் என்று அகழுவான் எனவே அவன் பிறவிக்கும் அதன் காரணமான விறுவினைக்கும் அவற்றின் காரணமான ராகத்வேஷங்கட்கும் அவற்றின் காரணமான யான் அபிமானத்திற்கும் அதன் காரணமான அவிவேகத்திற்கும் அதன் காரணமான அஜானத்திற்கும் அதனைய ஏனைய காரிய உலகங்கட்கும் அதிஷ்டானமாயிருக்கின்றான் என்பது பெறப்படும் கயிற்றை அறியாமையினால் தோன்றும் அறவு அதை அறிவதனால் நீங்குவது போல தன்னை தனது நிஜவடிவாகிய சிவத்தை அறியாமையினால் தோன்றிய பிறப்பு முதலியவை தன்னை அறிவதனால் நீங்கும் என்பது உறுதலையாம் உறுதலையாம்னா ஒரே அபிப்பிராயம் தான் வித்தியாசம் கிடையாது இல்லை இதெல்லாம் என்னென்னா ஆத்ம அஜானத்தினால் ஆத்மா ஆத்மான அவிவேகம் ஆத்மானாத்மா அவிவேகத்தினால இப்படியே வருஷி போகிறார் அவிவேகம் அவிவேகத்தினால என்னென்னா அகங்கார மமக்கார அபிமானம் அகங்கார மமக்கார அபிமானத்தினால ராகத்வேஷம் ராகத்வேஷத்தினால் புண்ணிய பாப கர்மா அதனால் ஜென்மா இப்படியே இருந்து கொண்டிருக்கு உண்மையிலேயே தன்னை அறிந்து விட்டானே ஆனால் இவை அனைத்தும் போய்விடும் என்பது ஒரு சிவத்தில் தோன்றிய உலகம் தன்னை அறிவதனால் நீங்கும் என்பதனால் தானும் சிவமும் ஒன்றாம் என்பது பெறப்படும் அதுதான் பிரம்மசூத்திரத்தில் விசாரமே பிரம்மத்தை ஆராய்வதால் எனக்கு என்னையா பிரயோஜனம் தான் இனி உனக்கு நிம்மதி வேண்டுமென்றால் பரம்பொருளை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பிரச்சினையெல்லாம் எனக்கு இருக்குது பரம்பொருள் ஆராய்ச்சி பண்ணால் எனக்கு எப்படி பிரச்சனை தீங்கணும் அப்படின்னு கேட்டால் பரம்பொருள் உனக்கு வேறாக இல்லை அதனால் அதாத்தோ பிரம்ம ஜிஜாசாங்கிறதுக்கு பிரம்ம ஜிஜாசான பிரம்மவிச்சாரா பிரம்மவிச்சார மம கிம் பகுதி அகம் தூ சம்சாரி அஸ்மி பிரம்ம சர்வதா சம்சாரி அசம்சாரியேவ எப்போது இருக்கிற பிரம்மனை ஆராய்ச்சி பண்ணி சம்சாரியாக இருக்கிற எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா அப்போ வந்து இல்லை இல்லை அசம்சாரி பிரம்மை அந்த அசம்சாரி பிரம்மன் நீதான் அதனால் பிரம்ம விச்சாரம் பண்ணுறதுங்கிறது ஒன்றை விசாரம் என்று தான் இல்லை ஆத்மவிச்சாரா ஏவ பிரம்ம விச்சாரா பிரம்ம விசாரம்னு சொல்கிறோமே தவிர வஸ்துதா நீதான் ஜெயாந்த் சுவாமி சொன்னார் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு போனபோது ஜகத்காரணம் என்னப்பான்னா நீதான் உடுத்தும் அப்படின்னார் அது வந்து சாதாரணம் அப்படி சொல்கிறது இல்லை அப்படி சொல்கிற பழக்கம் பழக்கம் இல்லை ஜகத்காரணம் கிம் அப்படின்னா ஜகத்காரணம் பிரம்ம ஜெகத்காரணம் யாருங்கிறது வந்து பிரம்மன் சொல்ல ஜெகத்காரணம் நீ தான்ப்பான்னு உடுத்து அந்த நீ வந்து பிரம்மஸ்வரூபம்னு டைரக்டாக அடிச்சுவிட்டார் நேரவே அதில் பிரம்மனை சொல்லி அதுக்கப்புறம் வந்து இது நிறைய வியாக்கியானலாம் பண்ணலை நேரடியாக போயிட்டார் ஜெகத்காரணம் ஜெகத்துக்கு இந்த உலகத்துக்கு காரணம் என்னன்னா நீ தான் அப்படின்னா நேரடியாக விசாரம் முடிஞ்சது அதனால் உன்னிடத்துலருந்து தான் உலகமே வந்திருக்குன்னு சொல்லிவிட்டா எல்லாம் முடிஞ்சு கடவுளே இன்ட்ரடியூஸ் பண்ணலது ஜெகத்காரணம் யாருன்னா இத்தோம் ஆத்மானுட்டா முடிஞ்சு போச்சுட்டேன் அது எப்படியும் சொல்லலான் இருக்கு தெரியறது ஏன்னால் விஷயம் தெரிஞ்சால் தான் பண்ண முடியும் இந்த என்ன சொல்லுவா தலைமுடி உள்ள சீமாட்டி எப்படி வேணாலும் முடியலாம்னா அது எப்படி வேணாலும் முடியலான்னு நிறைய தலைமுடி அந்த மொட்டை தலையை வச்சு நம்ம என்ன வந்து முடி இருக்கு எப்படி வேணாலும் முடியலாம் இப்படியும் பண்ணலாம் அதனால தான் வந்து ஹேர் ஸ்டைலே பலவிதமாக இருக்குது சொல்லப்போனால் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ஹேர் ஸ்டைலே தெரியாது நம்ம சில்பாஸ்திரத்தை படிங்கும் சுவா பகவானுக்கு எவ்வளோ ஹேர் ஸ்டைல் தெரியுமா புஸ்தகம்னால் நிறைய வச்சுருக்கேன் நான் அது எத்தனை விதமான மக்குட்டங்கள் எத்தனை விதமான ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன் சில்பசாஸ்திரத்தில் அதெல்லாம் பார்த்தா இவங்களுக்குலாம் இவங்களால் ஒன்றும் பண்ணவே முடியாது அந்த ஹேர் ஸ்டைலில் கண்டுபிடிக்கிறதே இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் அது எப்படி கட்டுறது தெரியாது மாற்றி மாற்றி கட்டுப்பிடுவான் எதுக்கு சொல்கிறேன் விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா எப்படி வேணாலும் சொல்லலாங்கிறதுக்காக சொன்னேன் திருஷ்டாந்தமாக சொன்னேன் அப்போது திரிவன் போதம் ஆராயும் தன்னை இது திருமந்திரம் இது பற்றி திருமந்திரம் தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னையே இருந்தானே அது ஒரு பாட்டு எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்து லாபம் இங்கில்லை எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்து அதை அறிஞ்சிக்காமல் மற்றதெல்லாம் அறிந்து லாபம் இங்கில்லை எல்லாம் அறிந்த அறிவினை நான் எண்ணி எல்லாம் அறிந்த இறையனலாமே என்ன பாட்டு பாருங்க எல்லாம் அறிந்த அதை நான் தெரிஞ்சிட்டோம்னா எல்லாம் அறிந்த இறை யானலாமே எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்து லாபம் இங்கு இல்லை எல்லாம் அறிந்த அறிவினை நான் எண்ணி எல்லாம் அறிந்த இறை எனலாமே அது ஒன்று மூணாவது பாட்டு என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும் இத்தனை காலமும் என்னை அறிந்திலேன் என்னை அறிந்தபின் ஏதும் அறிந்திலேன் என்னை அறிந்து டிருத்தலும் கைவிடாது என்னை உசாவுகின்றேனே என்றும் மூணு பாட்டு சொல்கிறார் என்னை அறிந்திலேன் இத்தனை காலமும் என்னை அறிந்தபின் ஏதும் அறிந்திலேன் அறிய வேண்டிய அவசியமில்லை என்னை அறிந்து கைவிடா கைவிடாது என்னை உசாவுகின்றேனே என் சொரூபத்தில் நான் பேசாமல் இருக்கேன்னு அர்த்தம் நிறைய இருக்குது சொல்கிறதுக்கு அவ்வளோதான் முடிஞ்சது இவருடைய இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக பழ பழக்கம் போல் பிரம்மசூத்திரத்தில் சொன்ன மாதிரி பாத சாமான ஆதிகரண்யம் முக்கிய சாமான அதிகரணியம் எல்லாம் ஆரம்பிக்கிறார் அதெல்லாம் இப்போ வேண்டாம் அதெல்லாம் வந்து இப்போ நம்ம இது மாதிரி ஆரம்பிச்சிடும் இல்லாட்டி வந்து தாத்து பஞ்சரியில் வந்து இப்போ எடுத்த உடனே வந்து நம்ம தேர்டு காஞ்சிகேஷன் சொல்லு அப்படின்னா போய்டும் அந்த மாதிரி விட்டுடும் அப்போது இப்போ இந்த பாட்டு புரிஞ்சுதான் பார்த்துங்க வஹ் போதம் ஆராயும் தன்னை போதம்கிற வார்த்தையை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் அறிவுபூர்வமாக ஆராயும்னு அர்த்தம் பண்ணணும் அறிவுபூர்வமாக தன்னை ஆராயும் பொழுது ஏன்னா ஒரு ஒரு பதம் உங்களுக்கு அர்த்தம் பண்ணலைன்னா கஷ்டமாக போயிட முறோம் போதம் இஸ் ஈக்குவல் டு அறிவுபூர்வமாக இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் தான் கவனமாக நோட் பண்ணிக்கணும் அறிவுபூர்வமாக தன்னை ஆராயும் பொழுது தான் யார் என்று அவ்வள தா தன்னை ஆராயும் தன்னைத்தான் ஆராயும் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே தன்னைத்தான் அறியும் பொழுது இந்த சம்சார சக்கரம் திறந்து விடுபடுவோம் நிர்த்தம் அறிவுபூர்வமாக தன்னை ஆராயும் பொழுது அவ்வளவும் தானே தானென்று அறியும் அப்படின்னு முடிச்சுடான் அவ்வளவும் தானே தான் என்று அறியும் அறிவுபூர்வமாக தன்னை ஒருவன் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அனைத்தும் தானே என்று அறிவான் எல்லாம் சர்வமும் பிரம்மைவ விசாரித்தறியத்தக்க பிரத்யேகான்மாவாகிய தன்னை தான் என்று பிரம்மம் என்று அறியும் அவ்வளவும் சாட்சா கரைக்கும் பரியந்தமும் சரி நாள் மாதம் ஆண்டு யுகங்களாக காலம் மீண்டும் மீண்டும் உற்பவித்தலால் நேமி என்றும் படைப்பதும் படைத்தவை அனைத்தும் துடைப்பதும் காலமாகலால் பிறந்து இறந்து காலநேமி பிரமையில் திரிவன் என்றும் கூறினார் இங்கனம் கூறியவாற்றான் ஆத்மசாட்சா முடியவன் உடையவன் காலா தீத்தனாவன் என்பது பெற்றான் அழகான கருத்து இப்படி ஒருத்தன் புரிஞ்சுக்கிற போது இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிற போது எவனுக்கு ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறானோ எவன் அவன் கால அத்தீத்தன் ஆகிறான் என்பது தெரிகிறது ஆத்ம அஜான உடையவன் காலத்துக்கு அந்தர்பவமானான் காலத்துக்கு உட்பட்டவன் ஆனால் ஆத்ம ஜானம் பெறுகிறவன் கால தன்னை அறிகிறான் சரி ஈண்டு இது விவேகம் ஆபாசனானவன் தன்னையும் தனக்கு ஆதாரமும் தன் நிஜஸ்வரூபமாகிய கூட்டஸ்தனையும் தனது ஸ்வரூபமாகக் கருதியுளன் யாண்டும் ஆபாசன் என்னும் சப்தத்திற்கு அந்த கரண சகிதமாகவே ஆபாசனை கொள்ளல் வேண்டும் என கூறப்பட்டிருத்தலன் கூறப்பட்டிருத்தலின் அப்புறம் விளக்கம் சொல்கிறேன் தான் என்றும் ஜீவன் என்றும் ஆன்மா என்றும் சாஸ்திரங்களில் எங்கே வரினும் அவைகளுக்கு ஆபாசம் ஆசிரயம் ஆகிய மூன்றனையும் பொருளாக கொள்ளல் வேண்டும் அங்கனம் கொள்ளாக்கால் பாகத்யாக லக்ஷனை வியர்த்தமாம் இதனை ஊகித்து உணர்க அப்படி போட்டுவிட்டார் இதனுடைய விஷயம் சொல்லிவிடுறேன் இப்போ தான் நம்மளை சொல்கிற போது மூணு அம்சம் இருக்குன்னு சொல்கிறார் நான் ஏற்கனவே வகுப்புகளில் சொல்லியிருக்கேன் மூன்று அம்சங்கள் இருக்கின்றன இவர் சொல்கிறார் ஆபாசம் ஆசிரியம் அதிஷ்டானங்கிறார் ஆபாசம் ஆசிரயம் அதிஷ்டானம் ஆபாசம் ஆசிரயம் அதிஷ்டானங்கிறத வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் கேட்டால் ஆசிரயங்கிறது அந்தக்கரணம் ஆபாசங்கிறது சிதாபாசம் ஆபாசம்ங்கிறது பிரதிபிம்பன் அதிஷ்டானங்கிறது பிரம்மன் ஆக ஆபாசம் ஆசிரயம் அதிஷ்டானம் மூன்றனையும் பொருளாக கொள்ளல் வேண்டும் அப்போத்தான் அப்போத்தான் வந்து இந்த பாகத்தியாக லக்ஷணம் பண்ணுறபோது தத்துவமசி மகா வாக்கியத்தில் விசாரம் எல்லாம் பண்ணுற போது இதெல்லாம் வரப்போகுது அப்படி பண்ணுறபோது அப்போ தான் சரி வரும் எல்லாம் எப்படி ஒன்று ஒன்றுங்கிற விஷயம் புரியவே புரியாது அதனால் பாகத்தியாக லட்சணம் வியர்த்தமாக போயிடணும் இதனால் முதல்லருந்தே இதை புரிஞ்சுங்கோங்கிறார் ஆபாசனானவன் தன்னையும் தனக்கு ஆதாரமும் தன் நிஜஸ்வரூபமாகிய கூட்டஸ்தனையும் தனது ஸ்வரூபமாகக் கருதி இருக்கிறான் யாண்டும் ஆபாசனன் என்னும் சப்தத்திற்கு அந்த கரண சகிதமாகவே ஆபாசனை கொள்ளல் வேண்டுமென கூறப்பட்டிருத்தலின் தான் என்றும் ஜீவன் என்றும் ஆன்மா என்றும் சாஸ்திரங்களில் எங்கே வந்தாலும் அவைகளுக்கு இந்த மூணு அர்த்தம் ஆபாசம் ஆசிரயம் அதிஷ்டானம் அப்படி கொள்ளலைன்னு சொன்னால் கடைசியில் நம்ம விளக்கி சொல்கிற போது கஷ்டம் வருங்க நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சிம்பிளாக சொல்லியிருக்கேன் ஏற்கனவே அதாவது சுத்த சைத்தன்யம் ப்ளஸ் ஷரீரம் மனசு ஸ்தூல சூக்ம சரீரம் ப்ளஸ் பிரதிபிம்ப சைதன்யம் சுத்த பிரதிபிம்ப சுத்த பிம்ப சைத்தன்யம் அப்புறம் பிரதிபிம்ப சைதன்யம் அப்புறம் சரீரம் மனசு புத்தி இந்த மூணும் சேர்ந்தது நான் நம்ம சொல்கிறோம் இப்போ நான்னு சொல்கிற போது இந்த நான்கிற சப்தத்தில் மூணு விஷயம் சேர்ந்துருக்கு வேதாந்தம் என்ன பண்ணுறதுன்னா இந்த ஸ்தூல சூக்ம சரீரத்தையும் இந்த பிரதிபிம்ப சைதன்யத்தையும் நீக்கிடுறது மித்யான்னு சொல்லி சுத்த சைதன்யம் மாத்திரம் நான்னு புரிஞ்சுக்கோ அதுதான் சத்தியம் அதுதான் தூக்கத்தில் இருக்குது தூக்கத்தில் வந்து எப்படி இருக்கோம்னா சுத்த சைதன்ய சுரூபமாக இருக்கும் ஏன்னா வந்து சரீரமோ மனசோ புத்தியோ எதுவும் விவகாரம் பண்ணுறது இல்லை தினமும் புரி இது வந்து இது புரிஞ்சுக்கிற விஷயம் தான் இது புரிஞ்சுக்கிற விஷயம் தானே புரிஞ்சுக்கிறதான புரிஞ்சுக்கிறதான் பண்ண தினமும் புரிஞ்சுக்கிறதானா புரிஞ்சுக்கிறது தான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறது இல்லை புரிஞ்சுடா மாத்திரம் போகாதுன்னா இவ்வளவு கிளியராக இருக்கே புரிஞ்சுட்டால் மாத்திரம் போகிறாதுன்னா என்னென்னா என்னமோ பண்ணணுங்கிற புத்தி இருந்துகிட்டே இருக்கு அந்த பண்ணணுங்கிற புத்தி இருக்கே அந்த கர்ம புத்தி இருக்கே போகிறதே இல்லை ஏதோ பண்ணணும் ஏதோ பண்ணணும் ஏதோ பண்ணணும் அப்படின்னு தோண்டிகிட்டே இருக்கு அதனால தான் என்ன சொல்கிறோம் இதை புரிஞ்சுன்றதை வேணால் இந்த விஷயத்தையே மனசில் ஸ்திரம் பண்ணிக்கிறதுக்கு வேணால் இதாக தியானம் பண்ணு வேறு ஒன்றும் இன்னும் சொல்ல போனால் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தியானம் பண்ணு அவ்வளோதான் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தியானம் பண்ணு தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஆக்சுவலாக தியானம் பண்ண வேண்டிய அவசியம் ஆனால் வந்து என்னென்னா சரி நெஸ்ட் ஆழமான மனசுக்கு போகமாட்டேங்கிறது அதுக்காக இது கொஞ்சம் குவாலிட்டி டைம் கொடுங்கிறோம் இதை ஆழ மனசில் செல்லணுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குன்னு சொல்கிறோம் அவ்வளோதானே தவிர உண்மையிலே நல்லா பார்த்தோம் பண்ணால் இதில் வென்று இருக்குது ஸ்வரூப்பம் இப்போ இந்த மூணு விஷயம் புரியறதில்ல சுத்த சைதன்யம் ப்ளஸ் இது புரியலைன்னா அப்புறம் தகராறு இல்லை சுவாமிஜி நீங்கள் சொல்கிறது புரியவே இல்லை அப்படின்னா புரியவே இல்லைன்னு விட்டால் விஷயம் வேறு ரெண்டு தான் சொல்ல முடியும் ஒன்றும் புரியறதும் சொல்ல முடியும் இல்லாட்டி புரியலேன்னு சொல்ல முடியும் புரிஞ்செடுத்து ஆனாலும் நிறைவு இல்லைன்னா அப்போ புரியலேருந்தால் அர்த்தம் புரிந்து விட்டது ஆனால் நிறைவு ஏற்படவில்லைன்னா அப்போ புரியலேருந்தால் அர்த்தம் புரிஞ்சால் நிறைவு ஏற்பட்ட ஆகணும் வழி கிடையாது அதுக்கு இதுக்கு கேப்பு கிடையாது இதுக்கு அதுக்கு ரொம்ப நாள் கேப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இது இவ்வளோ ஸ்பஷ்டமாக புரிய தூக்கம் வந்து அனுபவமாக இல்லையா நித்திய அனுபவமாக இருக்குது நித்திய அனுபவ ரூபமாக இருக்குது தூக்கம் தினந்தோறும் வந்து சரீர மனசு புத்தியை மறந்துட்டு திரும்பவும் காலம் ஜாகிரத அவஸ்தையில் கொண்டு வரோம் அப்படி இருக்கும்போது தினமுமே அது வந்து ஜாகிரத அவஸ்தையில் புரியறதில்ல தூக்கத்தை பற்றி விசாரம் பண்ணால் ஜாக்கிரத அவஸ்தையில் புரியறதில்லை இல்லை இருந்தாலும் இருந்தாலும் இருந்தாலும் சொல்லிட்டு இருந்தால் பகவான் காப்பாற்றணும் அப்படிதான் சொல்லணும் ஒன்றுமே சொல்ல அதனால் இந்த சுத்த சைதன்ய அம்சத்தில் தான் எல்லாமே அடக்கிறோம் அத்தனையும் அதில் தான் இருக்குது அதனால் தன்னை தன்னைத்தான் அன்று அறியும் பொழுது அவ்வளவும் போகும்னு அர்த்தம் எல்லாம் போய்டும் இப்போ என்ன சொல்கிறார் சம்சார காரணம் என்ன ஆத்மான விஷயம் தான் ஆத்ம அஜானம் சம்சார காரணம் சம்சார நிவர்த்திகள் ஆத்ம ஜானம் சிம்பிளாக சொல்லிட்டார் ஆத்ம அஜானமேவோ சம்சாரஸ்ய காரணம் ஆத்ம ஜானமேவ சம்சார நிவத்தி காரணம் இதுதான் இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம் அதுதான் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஈண்டு இது விவேகம் அப்படிங்கிறார் இங்கே இப்படி விவேகம் பண்ணி புரிஞ்சுக்கணும்னு விட்டார் அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் வந்து ஈஸ்வரனையும் சுத்த சைதன்யமாக வச்சு இப்படி சுத்த சைதன்யம் ப்ளஸ் அவருடைய சர்வஜத்வாதி விசிஷ்ட இது விசிஷ்டத்துவம் எல்லாம் சேர்த்து அவரை சொல்கிறோம் இந்த அல்பஜத்துவம் சர்வஜத்துவம் இது நீக்கி முடிஞ்சு போச்சு எல்லாம் முழிச்சா தானே தூங்கின்னு இருக்கிற விஷயத்தை விசாரம் பண்ணுறதை விட எளிமையான இல்லாட்டி வாண்டிக்கே இவ்வளவு சமப்படுறது அந்த ஒரே போஷனை தானே சொல்லி நோக்கான் இருக்கு அதனால் இந்த சுசுப்தி புரிஞ்சு இது புரிஞ்சுட்டா இந்த ஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது இனிமே இல்லை அது ஏதாவது கொஞ்சம் விசேஷமாக இருந்தால் பரவாயில்லன்னு தோன்றதுன்னா அது நெர்விசேஷம்ப்பா அது நெர்விசேஷமானது இல்லை என்னமோ சொல்ல தெரியல அப்படின்னா அப்படின்னா புரியலேன்னு அர்த்தம் புரியலேங்கிறதா நம்ம புரியலேங்கிற புரிஞ்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழையபடியாக அதே சொன்னோம்னா புரியலன்னு அர்த்தம் ஒன்று ரெண்டுலேதான் ஒன்று தான் இருக்க முடியும் வந்து வேறு விதமாக இருக்க முடியாது ஒளின்னா ஒளி தான் இருட்டுனா இருட்டு தான் இல்லை இல்லை இது இருட்டும் ரெண்டும் கலந்துருக்கு அப்படின்னா சரி வராது அடுத்தது தன்னையும் தனக்காதார தலைவனையும் கண்டானேல் பின்னையத் தலைவன்தானாய் பிரம்மமாய்ப் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே தன்னையும் தனக்காதாரத் தலைவனையும் கண்டானேல் பின்னையத் தானாய் பிரம்மமாய்ப் பிறப்புத் தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கொரு கேடுமில்லை என்னை நீ கேட்கையாலே ஈதுபதேசித்தேனே அழகான பாடல் மிக மிக அற்புதமான பாடல் எல்லாம் கவனிக்கணும் இனி உபாயம் உபதேசித்தல்கிறார் உரையாசிரியர் இனி உபாயம் உபதேசித்தல் ஆத்ம ஜானத்தினால சம்சாரம் போகும்னார் இப்போ அந்த ஆத்மஜானத்தினுடைய தன்மை எத்தகையது ஆத்மஜான ஸ்வரூபம் கிம் அதை இங்கே விளக்கி சொல்கிறார் தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் தாய்மான் ஒரு பாட்டில் ஒன்று இருக்குது தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அலது பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே தன்னை புரிஞ்சுக்கிட்டால் பகவான்கிட்ட தான் பிரியம் வரும் மற்றதில் வந்து பிரியம் வராது தன்னை அறிந்தால் தனது உண்மையை அறிந்தால் தலைவன் மேல் பற்று அல்லது இது பக்தி பின்னையும் ஒரு பற்று உண்டோ பேசாய் பராபரமே தன்னை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா அவனுக்கு பகவான் கிட்ட தான் பிரியம் வருமே தவிர மற்ற விஷயங்களெல்லாம் பற்று உண்டாகாது இங்கே என்ன சொல்றார் தன்னையும் தன்னையும் தன்னுடைய ஆபாசனான தன்னையும் தனக்கு தனக்கு தன்னையும் தனக்கு ஆபாசனான தனக்கு ஆதார தலைவனையும் ஆதாரமாகிய கூட்டஸ்தனையும் கண்டானே இது இவருடைய விளக்கம் எனக்கு கொஞ்சம் நான் விசேஷமாக சொல்லணும்னு நினைக்கிறேன் கூட்டஸ்தனையும் கண்டானேல் பின்னை ஒருவன் கண்டானானால் பின்னை கண்டபின் அத்தலைவன் தானாய் அக்கூட்டஸ்தன் தானாய் பிரம்மமாய் கூட்டஸ்தனான நானே பிரம்மம் என்னும் அனுபூத்தியுடையவனாய் பிறப்பு தீர்வன் நான் இப்படி அர்த்தம் பண்ணுறேன் இவர் என்ன சொல்கிறார் தன்னையும்னா ஆபாசனான தன்னையும் ஆபாசனான தன்னையும் இதை பற்றி நிறைய வரப்போகிறது விளக்கங்கள்லாம் நிறைய சொல்ல போகிறார் நம்ம போக போக இது நிறைய நன்றாகவே தெளிவாக புரிய போகிறது கட்ட ஆகாசம் ஹட்ட ஜலப்பிரதிபிம்ப ஆகாசம் நிறைய நல்ல திருஷ்டாந்தங்கள்லாம் அற்புதமான திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்கிறார் அவர் தன்னையும் தன்னைங்கிறது இந்த இடத்துல ஆபாசன் சிதாபாசனையும் தனக்கு ஆதார தலைவனையும்ங்கிறது கூட்டஸ்தனையும் கூட்டஸ்தன்கிறது வந்து சுத்த சைதன்யம் அந்த அந்த கரண உபஹித சைத்தன்யம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் அந்தக்கரண உபஹித சைத்தன்யம் அந்த கரண விசிஷ்ட சைதன்யம்ங்கிறது இது இது இது ஆபாசம் சிதாபாசன் அப்புறம் இது புரிந்து கொண்டால் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவன் அந்த பிரம்மமாக ஆயிடுவான் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்புத்தீர்வன் இது வந்து பொன்னம்பல சுவாமியுடைய வியாக்கியானம் பொன்னம்பல சுவாமியுடைய வியாக்கியானபடி ஆபாசன் கூட்டஸ்தன் நீங்கள் ஆபாசன் கூட்டஸ்தன்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் வியஷ்டி உபஹித சைத்தன்யம் கூட்டஸ்தூட்டஸ்தமஷ்டி உபஹித சைத்தன்யம் பிரம்ம சமஷ்டி உபஹித சைதன்யம் இந்த கூட்டஸ்தனுக்கு தான் இன்னொரு பேர் சுத்த ஆத்மா ஆனால் இந்த கூட்டஸ்தன் ஒரு சப்தத்தை வந்து பஞ்சதைக்காரரும் யூஸ் பண்ணுறார் அதனால் இவரும் அதை யூஸ் பண்ணுறார் என்ன பஞ்சதைசையை ஃபாலோ பண்ணி வரதுனால இதுலையும் சொல்லப்படுகிறது இல்லை கூட்டஸ்தன்கிறது நீங்கள் வேறு ஒன்றும் விசேஷமாக இதில் தூக்கத்தில் நான் சொல்கிறேன் இல்லையா தூக்கத்தில் இருக்குது தூக்கத்தில் இப்பவும் இருக்குது இப்போ எல்லாம் சேர்ந்துருக்கு அப்போ தூக்கத்தில் அது சேராமல் இருக்குது அவ்வளோதான் வித்தியாசம் எப்பவும் அது இருக்குது இது தான் வந்து போகிறது ஜாக்கிரதாவஸ்தையும் சொப்னாவஸ்தையும் சுசுக்தி அவஸ்தையும் தான் வந்து போகிறதே தவிர அது ஒரு பொழுதும் வந்து போகிறது இல்லை சைதன்யம் ஒரு பொழுதும் வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை அகைய அனுபாதானம் நீக்க முடியாது கொள்ள முடியாது சரி இப்போ நேற்று கூட பார்த்தோம் இந்த இதில் நைஷ்கர்மிய சித்தியில் கூட பார்த்தோம் சுகத்தை வந்து அநாகம அபாயி சுகம் வந்து அது வர்றதும் இல்லை போகிறதும் இல்லை மாதிரி அவர் இப்படி சொல்கிறார் யார் இது வந்து பொன்னம்பல சுவாமியுடைய வியாக்கியானம் எனக்கு எப்படி படுறதுன்னு கேட்டால் நான் ஒரு அர்த்தம் சொல்லணும்னு விரும்புகிறேன் அது வந்து சாஸ்திரத்துக்கு விருத்தம் இல்லாதது அப்போது இவர் என்ன சொல்கிறார்னா இந்த கைவல் வடிவேல் செட்டியாருடைய வியாக்கியானம் ஒன்று இருக்கு அவர் சொல்கிறார் ஆதலால் பரிபாகமுள்ள ஒருவன் சர்க்குரு வாயிலாக ஆபாசனான தன்னை ஜீவனையும் அதே இவரும் தனக்கு ஆதாரமாகிய தலைவன் தனது நிஜவடிவமாகிய கூட்டஸ்தனையும் நிர்விகல்ப சமாதி வாயிலாக அறிந்தானாயின் பின்பு அவன் அத்தலைவன் தானாகி அப்பால் அத்தலைவனான தானே பிரம்மம் என்று அனுபவம் உடையவனாய் பிறப்பினின்றும் விடுபடுவான் இவ்வாறு உன்னை உனது நிஜவடிவாகிய கூட்டஸ்தனை பிரம்மம் என்று உள்ளவாறு அறிந்தாயின் உனக்கொரு கெடுதியும் உண்டாக மாட்டாது கசத்த தேகத்தில் இருப்பினும் ஆனந்தக் கடல் வடிவேயாவாய் இன்னொரு இடத்துல வருது கசத்த தேகத்தில் இருப்பினும் ஆனந்த கடல் வடிவே ஆவாயின்னு இன்னொரு பாட்டு சொல்ல போகிறது அதை இங்கேயே கோட் பண்ணுறார் இதுதான் இது இது தான் உபதேசம் என்று அருளி செய்தார் நான் சொல்கிறேன் இது எனக்கு தோன்ற ஒரு ஒரு வியாக்கியானம் தன்னையும் தன்னையும் சொன்னால் ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையும் தனக்கு ஆதார தலைவனையும் தனக்கு ஆதார தலைவன்னு சொல்கிறது வந்து பகவான் ஈஸ்வரன் அவருடைய யதார்த்த ஸ்வரூபத்தையும் தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையும் ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையும் சாதாரணமாக சாஸ்திரத்தில் ஈஸ்வரன் தான் உனக்கு கர்த்தா ஈஸ்வரன் தான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறவருங்கிறதான் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு தனக்கு ஆதார தலைவனுங்கிறது என்ன தாய்மான ஒரு பாட்டை வச்சு பார்க்கும் பொழுது தன்னை அறிந்தால் தலைவன் மேல் பற்று கடவுள் பேர் தான் பற்று அப்படி சொல்கிறதுனால தன்னையும் தனக்கு ஆதார தலைவன் தாய்மாரன்னு சொல்கிறார் தலைவன் இவரும் சொல்கிறார் அத்தலைவனுங்கிறது ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தையும் கண்டானேல் கண்டானேனால்னா அறிவானே ஆனால் பின்னை அத்தலைவன் தானாய் அந்த ஈஸ்வரனும் தனக்கு வேறாக இல்லை என்று அறிவான் பின்னலைவன் தானாய் அதனால என்ன ஆயிடுறான் பிரம்மாய் என்ன ஈஸ்வரனுக்கு அதிஷ்டானமும் ஜீவனுக்கு அதிஷ்டானமும் ஜகத்துக்கு அதிஷ்டானமும் ஒன்றுதானே பிரம்மன் தானே அதனால பிரம்மமாய் பிரம்ம ஈஸ்வரனுடைய யதார்த்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் ஜீவனுடைய யதார்த்த ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபம் சுத்த சைதன்யத்துக்கு தான் இன்னொரு பேர் பிரம்மன் பேர் என்னால் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் சொன்னால் இன்னும் நன்றாக இருக்குங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் ஏன்னா இது என்ன அந்த பாஷ்யத்தில் அவங்களுடைய விளக்கத்தில் அப்படி தான் இருக்கு தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் பின்னை அத்தலைவன் பிறகு பின்னா பிறகுன்னு அர்த்தம் அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்புத்தீர்வன் பிறப்பு தீர்வன்னா இறப்பும் தீர்வன் பிறப்பு இறப்பு சம்சார சாகரத்திலிருந்து விடுபடுவன் ஒரே வரி ரெண்டு வரி ரெண்டு இந்த ஒரு பாட்டில் ரெண்டு லைனில் முடிஞ்சு போச்சு ஜீவஸ்வரூப விசாரகா தொம்பத விசாரகா தத்பத விசாரா தொம்பத விசாரமும் தற்பத விசாரமும் பண்ணியாச்சுன்னா சம்சார ஏன் தத்பத விசாரம் பண்ண வேண்டியிருக்குன்னா முதல்ல ஈஸ்வர பக்தியை உண்டு பண்ணித்தான் சாஸ்திரம் பேசுகிறது அதனால் தற்போதை விசாரம் பண்ண வேண்டியிருக்கு ஈஸ்வரனை பற்றியே இன்ட்ரடியூஸ் பண்ணாமே விட்டுவிடுதுன்னு வச்சுங்களேன் இந்த தேவையில்லை ஈஸ்வர பக்தியை சொல்லித்தான் அப்புறம் ஈஸ்வரன் நீயும் ஒன்றுங்கிறது முதல்ல அவனுக்கு பெரிய ஒரு வஸ்துவை கொடுத்து ஈஸ்வரனு சொல்லி ஈஸ்வரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஈஸ்வரனுக்கு என்னெல்லாம் விசேஷத்தை கொடுக்கணுமோ அத்தனையும் கொடுத்து பெருசாக வச்சுருக்கு ஆனால் கடைசியில் பரிபூர்ண ஐக்கியம் பண்ணணுங்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறது அதில் ஈஸ்வரனை சொல்லித்தான் ஆகணும் அதனால் தொம்பத விசார இல்லாட்டி தொம்பத விச்சாரத்திலே முடிச்சுட்லாம் டாப்பிக்கை தொம்பத விசாரத்திலே முடித்து தொத் தொம்பதிலே முடிச்சு ஆத்மா தான் இந்த ஆத்மா தான் எல்லாத்துக்கும் அதிர்ஷ்டானு சொல்லி முடிச்சுட்லாம் நீ என்ன வேணால் பெருசாக வச்சுக்கோ ஈஸ்வரன் வச்சிக்கோ ஈஸ்வரனில் பிரம்மா விஷ்ணு வச்சுக்கோ சிவன் வச்சுக்கோ அதுக்கு மேலே என்ன நாலு வேணால் வச்சுக்கோ ஒன்றும் கவலை இல்லை ஈஸ்வரனே பல ரூபமாக பிரிச்சுக்கோ என்னவோ பண்ணிட்டு போ அதிலாம் இல்லை ஒரே வசு அதுவும் ஆத்மா தான் நீயும் ஆத்மாதான் அதெல்லாம் அந்த அந்த ஆத்மாவும் இந்த ஆத்மாவும் வேறு வேறு ஆத்ம இல்லை ஏகாத்மா முடிஞ்சது ஆட் அண்ட் க்ளோஸ் சொல்லலாம் ஆனால் ஈஸ்வரனை ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கிறதுனால அது தொம்பத விசார தற்பத விசாரம் பண்ண வேண்டியிருக்கு அதில் தொம்பத விசாரகா தத்பத விசாரகா ரெண்டையும் பண்ணினா தான் சம்சார இன்னும் சுருக்கமாக சொன்னால் தத்துவமசி மகாவாக்கிய விசாரேன சம்சார நிவர்த்திஹி தத்துவமசி இ மகாவாக்கிய விசாரேன நல்ல பிரம்மாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் அதுக்காக நீ என்ன பண்ணணும் நீ முதல்ல என்ன பண்ணணும் தொம்பத விச்சாரந்தான் பண்ணணும் தத்பத விச்சாரம் இப்போ வேண்டாம் தற்பதந்தான் இப்போ நீ ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கேன் ஈஸ்வரன் சர்வஜ சர்வேஸ்வரர் சர்வாதிஷ்டாத சர்வாந்தர்யாமி சகல கல்யாண குண கணயக நிலையாக வரபரசு மிருகர சந்திர கலாவதம்சா சனகாதிசிஷ்ய சமேதா ஸ்ரீதட்சிணாமூர்த்தி வட்டமூலநிவாசா அங்குஷ்ட தர்ஜுனி யோகா இதெல்லாம் சொல்லலாமே அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கு அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் முதல்ல பண்ண வேண்டியது என்னென்னா தொம்பதை விச்சாரம் பண்ணு உன்னை நீ அறிந்தாயாகி உன்னை ஆராய்ச்சி பண்ணால் உருவான சொத்துக்கு ஒரு சோறு பதம்னா ஸ்தாலி புலாக்கன் நியாய மாதிரி மற்றதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாத உன்னை நீ ஆராய்ச்சி பண்ணு உன்னை நீ ஆராய்ச்சி பண்ணினாலே உண்மை தெரிஞ்சு போய்டும் உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் தெரிஞ்சால் அதுதான் எல்லா வஸ்துவுக்கும் யதார்த்த ஸ்வரூபம் தெரிஞ்சு போயிட போகுது இல்லை உன்னை நீ அறிவாயாகில் தொம்பத விச்சாரம் செய்வாயே ஆனால் உனக்கு ஒரு கேடும் இல்லை உனக்கு ஒரு கேடும் இல்லை என்பதை நீ அறிவாய் கேடு வந்து ஒரு மாயத்தோற்றம் இன்பமும் துன்பமும் மாயத்தோற்றம் என்பதை உணர்வாய் உனக்கு ஒரு கேடும் இல்லை இப்போ அழுதுன்னு வந்தான் இல்லையா வெயில் சகித்துடா புழு போல் வெம்பி பவமறு ஞானதீர்த்தம் படிந்திட பதறினானே அப்புறம் வந்து தீராத சுழற்காற்றுற்ற செத்தையில் செத்தை போல் சுற்றி சுற்றி பேராத காலநேமி பிரமையில் திரிவன் அதெல்லாம் கிடையாது ஒரு கெடுதலும் கிடையாது கேடுமில்லை என்னை இனி நிறைய பேருக்கு என்னென்னா நமக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்குங்கிறத ஒத்துக்கிண்டு அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணுறோன்னு சொன்ன அதாவது துக்கத்தை சத்தியமாக்கி அந்த துக்க நிவர்த்தியையும் சத்தியமாக்கி அதுக்கான சாதனத்தையும் சத்தியமாக்கினா தான் ஆனந்தமாக இருக்குது நிறைய பேருக்கு உண்மை தானே அதனால தான் சத்தியம் பண்ணிகிட்டே இருக்காங்க அது வந்து எவ்வளோதும் இல்லைப்பா துக்கமே சத்தியம் இல்லை மிச்சாது பந்தமே சத்தியம் இல்லைப்பா ஒன்றும் பண்ண வேண்டியதே கிடையாது அப்போ என்னென்னா அந்த சத்தியத்துவ புத்தியை நீக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டும் எவ்வளவு சொன்னதுக்கு பிறகு திரும்பவும் இப்படி யோசிக்கிறோமோ இல்லை அது சத்தியத்துவ புத்தி தான் உட்கார்ந்துட்டுருக்குன்னு அர்த்தம் சத்தியத்துவ புத்தி போக மாட்டேங்கிறதுன்னு அர்த்தம் இல்லை உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒருகேடும் இல்லை ஒரு கும்மி அளவு கூட துக்கமே கிடையாது அணு மாத்திரோப்பி மாண்டகி கௌடபாதர் சொல்றாரு அணுமாத்திரம் கூட கிடையாது துக்கங்கிறது லவ லேசம் கூட கிடையவே கிடையாது கம் முழுக்க முழுக்க உன்னுடைய கற்பனை இல்லை நியாயமான கவலைன்னு ஒன்று இருக்கையோன்னா நிறைய பேர் சொல்கிறான் இல்லையா இது வந்து அந்யாயமான கவலை நியாயமான கவலை என்ன கவலையில் என்னப்பா நியாயம் அந்நியாயம் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா இதுக்கெல்லாம் நியாய இதெல்லாம் வந்து கவலைப்படலன்னு வச்சுங்க அப்புறம் வந்து ஒரு ஈடுபாடே இருக்காது அப்படின்னா ரொம்ப நல்லது படு யாரும் ஒரு பொறுப்புணர்ச்சி அதெல்லாம் கவலை விலையெல்லாம் வேண்டாமான்னா கவலையை விரும்பி வச்சுக்கிட்டால் சந்தோஷந்தான் அது கவலை இல்லை அது வலை நல்ல க வலையை விடுங்கண்ணா ஒருத்தர் ஒரு சுவாமி சொன்னார் காவை பிடிச்சிங்க வலையை விடுங்கன்னார் கம் பிரம்மான் உபனிஷத் சொல்லிருக்கு கம் பிர கம் பிரம்ம கம் பிரம்ம சொல்லி இருக்கு அதனால வந்து காவை பிடிச்சுங்கோ வலையை விட்டுடுங்கோ எண்ணத்துக்கு கவலையை பிடிச்சுட்டு இருக்கீங்கன்னார் அதனால எல்லாரும் வலைக்குள்ள சிக்கின்னு இருக்காங்க உனக்கு ஒரு கேடும் இல்லை என்னை நீ கேட்கையாள் எதுக்கு இவ்வளவு விவரமாக சொல்லின்னு இருக்கீங்கன்னு நீ வந்து கேட்ட நான் இல்லை நயனத்துக்கு சொல்றேன் நான் சும்மா தான் நான் பாட்டுக்கு உட்கொண்டு எங்கூட்ட குருக்கிட்ட படித்தேன் நான் பாட்டுக்கு மௌனமாக தான் இருந்தேன் நீ வந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமின் நமஸ்தே நதலோக பந்தோ காரண்யசிந்தோ பதிதம் பவாப்தோ அப்படின்லாம் நீ பிரார்த்தனை பண்ணதுனால நான் வந்து சொல்கிறேன்ப்பா லாடே நான் எதுக்கு சொல்கிறேன் அது என்னது எதுக்கு முன்னாடி ஒரு பாடல் வந்தது அந்த வணங்கினின்ற அழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனே என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோச பாச பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான் அதனால் இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால ரட்சிக்கணும்னு சொன்னேன்ல அதுக்காக சொல்கிறேங்கிறார் என்னை நீ கேட்கையாலே அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்கிறார் ரொம்ப பேசிட்டான்னு அவன் நினச்சிக்க போறானோன்ட்டு என்னை நீ கேட்கையாலே என்னை நீ ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால நானும் நீ கேட்டால் புரிஞ்சுப்பேன் நம்பி அப்பவும் அவருக்கு அவனை சோதிக்கிறாரு என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே இந்த அளவுக்கு நான் உபதேசம் பண்ணினேனே என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேனே என்றது ஏனைய உபதேசம் போல சாதாரணமாக உபதேசிக்கத்தக்கதென்றும் அதன் அருமை தோன்ற கூறினதாம் என்னை நீ கேட்கையாலே இது உபதேசித்தேன் என்றது நாப்பச்சித் ப்ரூஜாத் ந அநியாயே நிச்சத ஜானன்ன பிஹி மேதாவீ ஜடவல்லோக ஆச்சரேத் அதனால் வந்து விவரம் தெரிஞ்ச கேட்காதவனுக்கு சொல்லாதே அந்யாயமாக கேட்குறவனுக்கு சொல்லாதே அது மாத்திரமில்லை தெரிஞ்சிருந்தாலும் நீ ஒன்று முட்டாளாட்ட இருந்துக்கும் தப்பு கிடையாதுன்னு விடுத்த இல்லை முறையாக சொல்லணும் அதனால தான் கீதையிலும் பகவான் சொல்கிறார் இதன் தபஸ்காய நான் பக்தாய கதாச்சன இதம் அசிஷ்யாய நதேயம் யோ எதி மோகா தாசியத்தி ச பாப்பியான் பவதி இதை சிஷ்யனா தகுதி இல்லாதவனுக்கு சிக்ஷா யோக்கியம் இல்லாதவனுக்கு சொல்லாதே சொன்னே நீ பாப்பியாயிடுவேன் விடுத்த இதம் அசிஷ்யாய ந தேயம் யோ எதி மோகாத் தாசியத்தி ஒரு மோகத்தில் நாளே கிடைக்க மாட்டேங்கிறான்னு சொல்லி உட்காந்து வச்சு சொன்னான் யோ எதி மோகா தாசியத்தின் ச பாப்பியான் பவதி அவன் பாபத்தை அடைவான் இல்லை இதுக்கு இது விளக்கம் சொல்கிறேன் என்னை நீ கேட்கையாலே உபதே இது உபதேசித்தேன் என்றது இது ஏனைய உபதேசம் போல சாதாரணமாக உபதேசிக்கத்தக்கது அன்றென்றும் அதன் அருமை தோன்ற கூறினதாம் இதனுடைய அருமை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொன்னதான் பகவர்கீதையில் போட்டிருக்கார் பகவர்க்கீதையில் நல்ல காதல் செய் நண்பனுமாயனை அல்லது யாவும் அரியலை ஆதலால் சொல்லன் மேயினன் இதுக்கு கீதையை பிடிச்சோம்னா அதான் இதன் தேஸ்காய நாபக்தாய கதாச்சன நச்சா சுஷ்ரூஷவே வாச்சம் ராச்சியம் நச்சமாம் யோபிய சூயத்திங்குறது சம்ஸ்கிருதம் நல்லா இருக்குது புரியறது தமிழ் புரிய மாட்டேங்கிறது நல்ல காதல் செய் நண்பனுமாயனை அல்லது யாவும் அரியலை ஆதலால் சொல்லன் மேயினன் இது நம்ம தமிழ் புலவர்கள் தான் போய் விளக்க விளக்கம் என்று ஸ்ரீ பகவானாலும் அருளி செய்ய தன்னையும் என்பதற்கு கூட்டஸ்தனையும் என்று பொருள் கூறுவாரும் உளர் அப்படின்னு சொல்லிட்டார் கூடஸ்தனையும் என்று பொருள் அங்கனம் கூறின் கூட்டஸ்தனுக்கு ஆதாரம் பிரம்மம் என்று கொள்ளல் வேண்டும் கொள்ளவே கூட்டன் ஆதேயமாம் இங்கனும் கூட்டஸ்திரம்மங்களை ஆதேய ஆதாரமா என்று சொல்லுதல் காரணிய காரணம் என்றாதல் ஆரோப அதிஷ்டானம் என்றாதல் கூறுவது சம்பிரதாய பொருள் என்றாம் நம்ம சொன்ன சம்ப இவர் எடுத்துக்கல இவர் வேற விதமாக சொல்றார் சம்பிரதாய பொருள் என்றாம் இதனை இப்படலத்தின் அறுபத்தி நாலாம் செய்யுளில் என் நிஜ வடிவினையான் காண நீர் காட்டல் வேண்டும் என்னும் சீடன் கடாவினாலும் கடாவினானும் உயி்த்துணர்க கடானா கேள்வி அவன் கடாவினான் கடாவினான்னா குருவை கடைஞ்சான்னு அர்த்தம் குருவை கடைஞ்சி குருக்கிட்டிருந்து வெண்ணையாகி ஞானத்தை கைவல்லிய நவநீத மூல்யம் எடுத்தான்னு அர்த்தம் அறுபத்தி நாலா பாட்டில் பார்த்துங்கோங்கிறார் உயித்து உணர்க அறுபத்தி நாலா பாட்டிலையும் சொல்லப்பட்டுருக்கதை சேர்த்து படித்து மேலும் நாளைக்கு பார்க்கலாம் அய்யனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்காண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாருன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றீ ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேதவிபாகிநே வோமவத்வாப்தேகாய தஷிணாமூர்த்தே நம ம் ஷிஷ்ஷாஹரி ஓம்